हेतवे, तापत्रय विनाशाय कर्मा, कर्मा वेदवादो वेदस्य சச்சிதானந்த விஷோத்பத்தியாவிஷா ஸ்ரீகிருஷாய்மாராத்ம்திற முூரையவர்த்தியோட கேள்விக்கு பக்திபூர்வமான கேள்விக்கு ஆவிர்ஹோத்ரர் என்கிற யோகியானவர் இப்போ பதில் சொல்ல தொடங்குகிறார் ஹே ராஜன் ஸ்ருணு ஹே அரசனே கேள் ஸ்லோகத்தில் இல்லை நம்ம அதை சப்ளை பண்ணிக்கணும் கர்ம அகர்ம விகர்ம இத்தி வேதவாதா ந லௌகிக்க சாதாரணமாக இதை புரிஞ்சிக்க முடியாது வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னது கர்ம அகர்ம விகர்ம பகவத்கீதைன்னு இதே மாதிரி கருத்து உள்ள ஸ்லோகம் இருக்குது கர்மா சொன்னால் செய்ய வேண்டிய கடமை அகர்மன்னு சொன்னால் செய்யக்கூடாது விகர்மா சொன்னால் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்யாமல் இருக்கிறது செய்தக்க செய்யாமையாலும் கெடுங்கிறார் இல்லையா திருவள்ளுவர் அது மாதிரி செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறதுன்னு ஸ்ரீதரருடைய வியாக்கியானம் ஆனால் கீதையில் படிக்கிறபோது கர்மணோஹியபி போத்தவியம் போத்தவியஞ்ச விக்கர்மண அகர்மண்ச போத்தவியம் ககனா கர்மணோகதிஹி அப்படின்பார் பகவான் அந்த இடத்துல கர்மசப்தத்துக்கு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மம் அகர்ம அப்படின்னு சொன்னால் கர்மம் செய்யாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் விகர்மன்னா செய்யக்கூடாத கர்மம்னு அங்கே அர்த்தம் சொல்லியது ஆனால் இங்கே அப்படி சொல்லலை ஸ்ரீதரருடைய வியாக்கியானப்படி கர்மா என்றால் செய்ய வேண்டிய கடமைகள் அகர்மா என்றால் செய்யக்கூடாதது செய்யக்கூடாத செயல்கள் முதல்ல செய்ய வேண்டிய செயல்கள் செய்யக்கூடாத செயல்கள் அகர்ம அப்புறம் விகர்மன்னு சொன்னால் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுடுறது அப்படி வேதத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கு அது லௌகிகமான உபதேசம் இல்லை அதையே எனக்கு அவர்களெலாம் அன்னைக்கு சொல்லலையேன்னு நீ கேட்டியே நான்வன் பிரம்மண புத்திராக பிரம் பிரம்மதேவனுடைய புத்திரர்களை எனக்கு நான் கேட்டபோது சொல்லலேன்னு சொன்னியே அது காரணம் உனக்கு சொன்னால் புரியாது இது லௌகிக்க சப்தங்கள் இல்லை இது வைதிக சப்தங்கள் வைதிக சப்தங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது கடினம் ஆகையினால அவர்கள் உனக்கு சொல்லலை அப்படின்னு ஸ்ரீதரர் தன்னுடைய வியாக்கியானத்தில் குறிப்பிடுறார் நான் லௌகிக்கா லௌக்கிக விஷயம் மாதிரி இதை புரிஞ்சிக்க முடியாது இது அபௌருஷேய விஷயம் பௌருஷேய விஷயம் மாதிரி இல்லை இது அது வேதச ஈஸ்வராத்மத்வாத் வேதமோ ஈஸ்வரனுடைய ஆத்மஸ்வரூபம் வேதம் வேறு ஈஸ்வரன் வேற இல்லை ஆக இறைவனை எப்படி நம்மால் உணர்றது கடினமாக இருக்கிறதோ அப்படி வேதங்களுடைய கருத்துக்களையும் உணர்வது கடினமாகத்தான் இருக்கிறது தற்ற முக்கியந்தி சூறையாக சூறையாகனா அரிவாளிகளே எந்த செயலை எப்போ செய்யணும் எந்த செயலை எப்போ செய்யாமல் விடணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர்களுக்கே குழப்பம் வருகிறது கன்ஃபியூஸ் ஆகிறார்கள் ஆகையினாலும் அதை எடுத்த சொல்லிட முடியாது நாளாக நாளாக பழக்கத்தில் தான் தெரியும் இது கர்த்தவ்யம் இது அகர்த்தவ்யம் இது கர்த்தவியமாக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த காலத்தில் இதை செய்யக்கூடாது இன்னார் செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கும் ஆகவே இந்த இடம்பொருள் ஏவல் அறிந்து ஒரு செயலை செய்வதற்கோ செய்யாமல் இருப்பதற்கோ அல்லது அதற்கு மாறான செயலை செய்வதற்கோ நாம் புரிந்து செயல்பட வேண்டி இருப்பதால் அப்படி பெரியோர்கள் உனக்கு அதை பற்றி விரிவாக விளக்க விரும்பாமல் விட்டுவிட்டார்கள் என்பதற்கான காரணத்தை சொல்லுவதாகவே ஸ்ரீதரர் இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கர்மா அர்மபிகர்மே வேதவாத எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்